அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்பு மனம் மொழி மேய்கள் தீய வழியில் செல்லாமல் அடக்குதல் சிறந்த பண்பாகும் ஒருவனது அடக்கமானது அவனை விண்ணுலகத்துக்கு கொண்டு அடங்காமையோ கொடிய நரகத்தினுள் கொண்டுவிடும் எனவே காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு என்கிறார் வள்ளுவர் அடக்கத்தை சிறந்த உறுதி பொருளாக கொண்டு காத்து வரவேன் அந்த அடக்கத்தை காட்டிலும் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் வேறு இல்லை என்கிறார் வள்ளுவர் எனவே அடக்கத்தை அனைவரும் பேண ஏதாவது ஒரு வீட்டை பாருங்க எவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் கதவு இவ்வளோதான் எவ்வளோ பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு இவ்வளோதான் எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி இவ்வளோதான் இத்தினூண்டு சாவியை வச்சு அவ்வளோ பெரிய பூட்ட வாழ்க்கையும் இதே மாதிரி நமது வாழ்க்கையும் இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ ஒரு சிறிய தீர்மானமோ போதுமானது அடக்கம் என்று சொல்லும் இந்த கதை மிகவும் பொருத்தமாக இருக்கும் கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது அது ஒரு ஒடுக்கமான பாலம் அதில் வரும்போது அதற்கு எதிரே சேற்றில் குளித்து விட்டு ஒரு பன்றி வாழை ஆட்டிக்கொண்டே வந்தது யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம் பார்த்தாயா அந்த மற்றொரு யானை நீ அந்த பன்றியை பார்த்து பயந்து விட்டாயா என்று கேட்டது அதற்கு அந்த கோவில் யானை நான் காலால் தவறி இடறிவிட்டால் கூட அந்த பன்றி நசிங்கு விடும் மேலும் நான் சுத்தமாக இருக்கிறேன் பன்றியின் சேரு என்மேல் பட்டு நானும் அசுத்தமாகி விடுவேன் என்ற காரணத்தினாலே நான் ஒதுங்கி கொண்டேன் என்று யானை பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கத்தில் எனவே நாம் இந்த கதையில் இருந்து அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று அறிய முடிகிறதல்லவா எனவே அடக்கம் என்ற பண்பை சிறந்த பொருளாக கொண்டு காத்து வர வேண்டும் நாம் காக்கும் அந்த அடக்கத்தை காட்டிலும் சிறந்த செல்வம் மக்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை மேலும் நாம் அறிய வேண்டிய அனைத்தையும் நன்றாக அறிந்து நல்ல நெறி நின்று நீங்காமல் அடக்கமாக வாழ்ந்தால் அந்த அடக்கம் அறிஞர்களால் அறியப்பட்டு நமக்கு மேன்மையை தரும் இதையே வள்ளுவ அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறிருள் ஒய்த்துவிடும் என்கிறார் நாம் அடக்கத்துடன் வாழ்வோம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி